நாற்றினை நேர்களுக்கு வணக்கம் தினபுற துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலுமேலும் பெண்களுக்கு மாத விடாய் காலங்களில் அடி வயிறு வலிக்கும் முதுகு வலி வரும் இதை போக்க எளிய மருந்து ஆவரம் போயிருக்கு இல்லையா அதை எடுத்துப்போம் தண்ணீர் விட்டு அதனால தீநீராக்கி அதை வடிகட்டி நம்ம இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தோம்னா மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வயிறு மற்றும் முதுகு வலி நீங்கிடும் இதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி இந்த மாதிரி வழி இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க, மீண்டும் சந்திப்போம்